ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து நாம் ஒரு வருடத்தில் நம்முடைய பித்தக்களையே உத்தேசித்து செஜவேண்டியதான தர்ப்பணங்களை பார்த்துன்னு வரும் அதாவது ஷண்ணவதி தர்ப்பண முறையை பார்த்துன்னு அதில் இப்போது நாம் பார்க்கக்கூடியதான புண்ணியகாலம் வியீபாத்த புண்ணிய காலம் என்ற ஒரு முக்கியமான புண்ணிய காலம் இந்த வியத்தீபாத்தம் என்பதும் இருபத்தி ஏழு யோகங்களுக்குள் ஒரு யோகமாக வருது நாம் தினமுமே திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இதை ஐந்தையும் தெரிஞ்சுக்கணும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இதனால் ஐந்து விதமான லாபம் நமக்கு கிடைக்கிறது திதேஷ ஸ்ரீஜமாப்னோதி இன்றைக்கு என்ன திதி என்று தெரிந்து கொள்வதனால் நமக்கு ஐஸ்வர்ய லாபம் கிடைக்கிறது வாராத ஆயுஷ்யவர்தனம் இன்றைக்கு என்ன வாரம் என்று தெரிஞ்சுக்கிறதுனாலே ஆயுஷ் விருத்தி ஆறுது ஹரதே பாபம் இன்றைக்கு உள்ள நக்ஷத்திரத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுனால பாபம் போகிறது யோகாத் ரோக நிவாரணம் இன்றைக்கு என்ன யோகம் என்று தெரிஞ்சுக்கிறதுனாலே ரோக நிவர்த்தி ஏற்படுறது கரணாத் காரியசித்திஷா இன்றைக்கு என்ன கரணம் என்று தெரிஞ்சுக்கிறதுனாலே காரியசித்தி ஏற்படுறது பஞ்சாங்க பலமுச்சதே இதை ஐந்தையும் நாம் தினமும் தெரிஞ்சுக்கணும் யோகங்கள் என்பது இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு யோகங்களுக்குள் இந்த வியத்தீபாத்தம் என்பதும் ஒரு யோகமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வெத்தீபாத்தம் என்பது ஒரு பைத்திருக்கமான தினமாகவும் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப பெரிய புண்ணியகாலமாக சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரம் இந்த வியத்தீபாத்த நாம யோகம் என்றைக்கு வருதோ அன்றைக்கு நாம் இந்த தர்ப்பணத்தை செய்யணும் வெத்திபாத்த ஸ்ராத்தம் என்பதை தர்ப்பணமாக நாம் செய்யணும் இந்த வத்திபாத்தம் யோகம் என்பது சில நட்சத்திரங்களோடும் சில வாரங்களோடும் சில திதிகளோடும் சேர்ந்து வந்தால் அது பெரிய புண்ணிய சொல்லிருக்கு சொல்லியிருக்கு பொதுவாகவே நாம் யாருக்காவது ஏதாவது ஒரு தானம் செய்யணும் என்று நாம் சங்கல்பித்தால் என்றைக்கு தானம் செய்யலாம் அப்படின்னா இந்த வெத்திபாத்த புண்ணிய தானம் ரொம்ப பலனை கொடுப்பதாக நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது தரிசே தசகுணம் தானம் அமாவாஸ்யா அன்னிக்கு நாம் செய்யக்கூடியதான தானமானது பத்து மடங்கு அதிகமான பலனை கொடுக்கறது சதக்னம் தச்சசங்கராந்தௌ அதைவிட பத்து மடங்கு அதிகம் அதாவது நூறு மடங்கு பலனை அதிகமாக கொடுக்கறது மாசப்பிறப்பு அன்னிக்கு நாம் செய்யக்கூடியதான தானம் சகசிரம் விஷுவேதத்திரம் மடங்கு பலன் கொடுக்க கொடுக்கக்கூடியதான காலம் விஷு புண்ணிய காலம் துலா விஷு சைத்திர விஷுன்னு சித்திர வருஷப்பிறப்பு துலா மாசப்பிறப்பு இது இந்த இரண்டு தினங்களில் நாம் செய்யக்கூடியதான எந்த தானமும் ஆயிரம் மடங்கு பலனை அதிகமாக கொடுக்கக்கூடியது யுகாதௌ துவாத குணம் யுகாதி புண்ணிய காலத்தில் நாம் செய்யக்கூடியதான தானம் பன்னெண்டாயிரம் மடங்கு அதிகமாக பலனை கொடுக்கறது அயனே தச்சதம் பவேது தக்ஷிணன புண்ணிய காலம் உத்தராஜன புண்ணிய காலம் அதாவது தை மாதப்பிறப்பு ஆடி மாத பிறப்பு அன்றைக்கு நாம் செய்யக்கூடியதான தானம் சோமகிரகே தச்சதக்னம் சந்திரகிரகணத்தன்னைக்கு செய்யக்கூடியதான தானம் அதில் நூறு மடங்கு சேர்த்து பலனை கொடுக்கறது பன்னெண்டு லட்சம் மடங்கு பலனை கொடுக்கறது சந்திரகிரகண தண்ணிக்கு செய்யக்கூடியதான தானம் தச்சதக்னம் ரவிக்கிரகே சூரியகிரகணத்தன்னிக்கு செய்யக்கூடியதான தானம் கோடி மடங்கு அதிகமாக பலனை கொடுக்கறது அசங்கியேயம் வெத்திபாத்தே தானம் வேதவிதோ விதுஹூ இந்த வியத்தீபாத புண்ணியகாலத்தன்னைக்கு நாம் செய்யக்கூடியதான தானம் அசங்கேயம் எண்ணி முடியாது அந்த அளவுக்கு அகண்டமான பலனையும் அக்ஷயமான பலனை கொடுக்க இந்த வியத்தீபாத புண்ணியகாலம் அன்றைக்கு செய்யக்கூடியதான தானம் ரொம்ப உத்தமமான பலனை கொடுக்கறது அப்படின்னு வியபாத்தே வைத்திருத்தவு மகாபாத்தே ச மாணவ ஸ்நானம் தானம் ஜபம் கிருவா சர்வ பாப்பை பிரமுட்சதே இந்த வைத்திருத்தி புண்ணிய காலம் இந்த வியத்தீபாத்த புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலங்களில் நாம் செய்யக்கூடியதான ஸ்நானமாகட்டும் தானமாகட்டும் ஜபமாகட்டும் இது அனைத்து விதமான பாப்பங்களையும் போக்கவல்லது இன்றைய நாளில் நமக்கு தெரியாத எவ்வளவோ தவறுகள் நடந்து போய்டுறது நாம் செய்ய வேண்டி வருது இப்போ உதாரணத்திற்கு தெச்ச துணியை போட்டுக்கொள்ளக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது தையல் விழுந்த துணியை போட்டுக்கொண்டோ தேவக்காரியங்களையோ பித்திருக்காரியங்களையோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் தெச் தெக்க தெச்ச துணியை தான் நாம் போட்டுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறது தையல் விழாத துணியை போட்டுக்கவே முடியாது அப்படின்னு இன்றைய காலகட்டம் வந்தாச்சு அதே போல் நாம் தினமும் வப்பனம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் பல பேர் இருக்க வேண்டி நேர்றது உத்தியோக ரீதியாகவோ ஏதோ ஒரு ரீதியில் முகவப்பனம்னு பாதி வப்பனம் செய்து கொண்டு இருக்க வேண்டிய நிலை மீசை வைத்து வேண்டிய நிலை இதையெல்லாம் ஒரு குறைபாடாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இதற்கெல்லாம் என்ன இதை தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டமாக ஆயிட்டது இன்றைக்கி இதை நாம் தடுக்கணும்னு நினச்சாலும் கூட நாம் வேண்டாம்னு நினைச்சாலும் கூட வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் தளபடுறோம் அப்போது இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்னா இது போல இந்த வதீபாத புண்ணிய காலத்தில் புண்ணிய நதிகளிலே ஸ்நானம் அங்கே இருப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது தானம் கொடுப்பது அப்படி பண்ணுறதுனால இந்த பாபங்கள்லாம் போகிறது இதற்கெல்லாம் தனியாக பரிகாரங்கள் தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்படலை இந்த நாம் செய்யக்கூடியதான இந்நாளில் நடந்து போயிடுறதான தவறுகளுக்கு பிராயசித்தம்னு தர்மசாஸ்திரத்தில் கிடையாது தர்மசாஸ்திரத்தில் இல்லைங்கிறதுனால பிராயசித்தமே கிடையாதுன்னு முடிக்க முடியாது எப்போது தர்மசாஸ்திரம் ஒரு விஷயத்தை கூடாது என்று சொல்கிறதோ அப்போது அதை நாம் செய்தால் கட்டாயம் பாபம் உண்டு எதற்கு பரிகாரம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லலையோ அதற்கு அதை கட்டாயம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் இந்நாளில் இது மாதிரி தவறுகள் நடந்து போயிடுறது இதற்கு பரிகாரம் இந்த வதீபாத புண்ணிய காலத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படி உத்தமமான புண்ணியகாலம் இந்த வெத்திபாத புண்ணியகாலம் இந்த வெத்திபாத புண்ணியகாலம் விஷயமாக நிறைய தகவல்களை நமக்கு புராணம் காண்பிக்கிறது முக்கியமாக வராக புராணமும் நாரத புராணமும் இந்த வெத்திபாத புண்ணிய காலம் விஷயமாக சொல்லியிருக்கு இந்த வெத்திபாத்தம் என்பது என்ன இந்த வெத்திபாத புண்ணிய காலத்தில் நாம் என்னென்னெல்லாம் செய்து பலனை அடையலாம் என்பதை விரிவாக இந்த இரண்டு புராணங்களும் நமக்கு காண்பிக்கின்றன என்னென்ன விஷயங்களை இந்த வெத்தி பாத புண்ணிய காலத்தில் காண்பிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்